அல் இஸ்லாமியா என்ற எங்களுடைய இந்த இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகள் பாடத்திலே அடுத்த தொடர் ஈமான் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் அல்லாஹுவிடம் அங்கீகரிக்கப்பட்ட பீன் இஸ்லாம் என்றால் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் அதே போன்றோ முஸ்லிமாக அன்றி என்னிடம் வர வேண்டாம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகின்ற உபதேசம் எனவே முஸ்லிம் என்றால் யார் என்ற இந்த இரண்டு விடயமும் அவசியம் என்பதை கடந்த பாடங்களில் பார்த்தோம் இஸ்லாம் என்பது மூன்று வகையாக நாம் நோக்கலாம் என்றும் அவைகள் அகதா ஐபாதாத் முமாமலாத் என்று சொல்லுகின்ற நம்பிக்கை கோட்பாடுகள் ஐபாதத்துக்கள் அன்றாட நடவடிக்கைகளில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் இந்த மூன்று பகுதியில் முதல் பகுதியும் முக்கியமான பகுதியுமாகிய அகேதா என்ற விட என்ற என்ற பாடத்தை நாம் இங்கு முதலிலே கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்பதை பார்த்திருக்கின்றோம் அதனுடைய விரிவான வடிவம் எவ்வாறு என்பதை இப்போது நாம் பார்க்கின்றோம் ஈமான் என்றால் நம்பிக்கை கொள்ளுதல் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் ஈமான் என்ற வார்த்தையாலும் சொல்லப்படும் அதாவது ஈமாளிலிருந்து ஈமான் கொண்ட ஒரு மனிதனை மொஹ்மின் என்று சொல்லப்படும் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்டது இஸ்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை முஸ்லீம் என்று சொல்லப்படும் எனவே சில நேரங்களில் முஸ்லிம் என்ற இரண்டு வார்த்தையும் ஒரே கருத்திலே பயன்படுத்தப்படும் அதே நேரத்தில் அவனை அதனை தெளிவுபடுத்தக்கூடியதாக ஈமான் என்பது எழுப்பதற்கும் மேற்பட்ட பகுதிகள் அவை அனைத்தும் ஒட்டுமொத்தமும் இஸ்லாத்தில் உள்ள அம்சங்கள் ஒவ்வொரு கிளையாக சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் அவற்றிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்கள் அதனை தனியாக ஈமான் என்றும் சொல்லப்படும் அந்த வகையில் இவ்வாறு ஈமான் என்று வரும்போது ஆறு விடயங்களை முக்கியமாக முஸ்லிமாக மரணிக்க விரும்புகின்ற ஒருவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதனை கடந்த வாரத்தில் மேம்படுத்தியிருந்தோம் அந்த ஆறு விடயங்களில் முதன்மையானது அல்லாகவைற்றியாசம் ஒருவன் முஸ்லிமாக ஆகுவதற்கு அல்லாஹுவை விசுவாசிக்க வேண்டும் அல்லாஹ் என்றால் யார் எப்படி இருப்பான் அவனுடைய தன்மைகள் என்ன ஒட்டு மொத்தத்தையும் அல்லாஹுடைய விடயத்தை அல்லாக தவிர சிறந்த முறையில் யார்தான் அறிவார் சாதாரணமாக நாம் ஒரு ஒவ்வொருவரும் எங்களை நாம் எடுத்துக்கொண்டால் எங்களை பற்றி மிக நன்றாக நாம் அறிவோம் என்பதை எவரும் மறுக்க மாட்டார் எனவே அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை நானும் நீங்களும் நினைத்து சொல்லுவதை விட எங்களுடைய அட்ட அறிவிக்கப்படுவதை விட அல்லாஹாவை பற்றி யாரிடமிருந்து அறிந்து கொள்ள முடியும் என்றால் அல்லாஹ் சொல்லுவான் என்றால் அது மிகச் சரியானதாக அவனிடமிருந்து நாம் தெரிந்து கொள்வது மிகவும் நியாயமானதாகும் இரண்டாவது அத்தி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒராம் வசனத்தில் வசனங்களை நீங்கள் கேலியாக விளையாட்டாக எடுத்து விடாதீர்கள் அதாவது அல்லாஹுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் உண்மையை சொல்லக்கூடிய உறுதியான கனவியான விடயங்கள் பொதுபோக்காக விட்டுகள் விடுகின்ற அல்லது கேலி செய்கின்ற அளவிற்கு அற்பமானவை அல்ல எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹுடைய வசனங்களை நீங்கள் கேலியாக எடுத்து அல்லா உங்கள் மீது புரிந்திருக்கக்கூடிய அறுக்கொடைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி அதோடு சேர்த்து அழைக்கும் மீனல் கிட்டாபி விக்மா வேதம் அந்த வேதத்தின் சரியான கருத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஞானம் இவற்றை அல்லாஹ் இறக்கி இருப்பதையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹுடைய அறுக்கொடைகள் அதேபோன்று அல்லாஹ் உரியாக அல் குர்ஆன் என்ற வேதத்தை இறக்கி இருக்கின்றான் அல் குர்ஆனன் தரியான கருத்தி என்ன என்பது அசுன்னா என்ற ஞானம் என்ற வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அதாவது ஒரு வேடத்தில் உரியான தெளிவான தீர்க்கமான ஒரு ஞானம் என்று சொல்லப்படும் குரானில் உள்ள வசனங்கள் எதனை கருதுகின்றன உண்மையான கருத்து என்ன என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதுதான் ஞானம் எனவே நபியுடைய காலத்தில் குரானை தெளிவுபடுத்தி நபியுடையப்பட்டது எனவே இந்த இரண்டையும் இறக்கி அந்த அல்லாஹுடைய அறுக்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் இவற்றை கொண்டு அல்லாஹ் உபதேசிக்கின்றான் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான பகுதி செய்யும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன் ஒரு பூரண அறிவு என்றால் அது அவுக்கு மட்டுமே உரியது வேறு எவருக்கும் கிடையாது அந்த அல்லாஹ் அவனை பற்றி சொல்லுவதுதான் மிகச் சரியானதாகும் எனவே அல்லாஹை விசுவாசிப்பதற்கு அல்லாஹை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹவிடமிருந்து வந்த செய்தி அல் ஒரு அல்லது ஞானம் என்னும் சுண்ணாவோ இந்த இரண்டையும் தவிர இதனைவிட சிறந்த ஒரு அறிவை நாம் எங்கிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி எனவே அல்லாஹை நாம் விசுவாசம் கொள்ளுவதற்கு இம்மாநில முதலாவது நாம் விசுவாசம் கொள்ள வேண்டிய அல்லாஹ் என்னுடைய பெயர் என்ன அல்லாஹுடைய பண்புகள் என்ன அல்லாஹ் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அல்லாஹ் எதனையும் இப்படி அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எதாக இருந்தாலும் அதனை சொல்வதற்கு மிகவும் உரித்துடையவன் தகவியுடையவன் அந்த அல்லாஹ் மட்டும்தான் எனவே அல்லாஹை விசுவாசிப்பதற்கு அல்லாஹுடமிருந்து வந்த செய்திகளை தெரிந்து அதிலே வருகின்றதற்கு அம்சமாக சரியாக அவன் வைத்துக் கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் அதாவது அவ்வாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்லி இருக்கின்றானோ அவை அனைத்தையும் அப்படியே நம்புவது சில வேளை எங்களிலே சிலருக்கு அதை புரியக்கூடியதாக இருக்கும் சில வேலை புரியாமல் இருக்கும் எமக்கு புரியவில்லை என்பதற்காக மறுப்பது அல்ல பிளையான விளக்கம் கொடுப்பது அல்ல ஆனால் கை சேதம் பெரும் பெரும் உலமாக்கள் இமாம்கள் என்று சொல்லுவதெல்லாம் வலிதவர் இருக்கின்றார்கள் சிதறு இருக்கின்றார்கள் இதனை ஏனைய இதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் எப்படியோ நாம் என்ன வழியிலே அல்லாஹாவை பற்றியும் அவனது தீனாகிய விசாரத்தை பற்றியும் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக சொன்ன ஒரு குலாமோஷனத்தை நாம் பார்க்கின்றோம் இதன் அடிப்படையிலே அல்லாஹாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற முதலாவது நாம் முக்கியமாக அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ளுவதற்கு இலகுவாக அல்பொரு பன்னிரெண்டாவது அத்தியாயத்தை பார்க்கலாம் கொண்ட இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்றான் அதே நேரத்தில் சிறிய நான்கு வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயத்தை அல் குர் ஆனின் முப்பது ஜிசுகள் இறுதி வேதமாகிய அல் குர்ஆானின் மூன்றில் ஒரு பகுதிக்கு அல்லாஹ் சமப்படுத்துகின்றான் நான்கு வசனங்களை நீங்கள் ஓடினால் அல் குர்ஆானின் மூன்றில் ஒரு பகுதியை ஓடிய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் தன்னுடைய தூதர் மூலம் என்னை தெளிவுபடுத்துகின்றான் அந்த வசனம் சூரத்தில் இஹ்லாஸ் எனப்படக்கூடிய அதாவது அல்லாஹுக்காக ஒவ்வொன்றையும் பெயரை கொண்டிருக்கூடிய அந்த அத்தியாயம் என்று சொல்கிறார முதலாவது நாம் அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் அல்லாஹ் தனித்தவன் அதாவது அல்லாஹ் போன்று எவரும் இல்லை பின்னால் அல்லாஹ் விவரிக்கின்றான் சில விடயங்களை அல்லாஹு சமத் அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன் மனிதர்களுக்கு காற்று ஒளி உணவு இப்படி எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன ஆனால் அல்லாஹ் என்பவன் இவற்றிலே எந்த ஒன்றும் இவனுக்கு தேவை கிடையாது அல்லாஹ் என்றால் அவன் எந்த தேவையும் இல்லாதவன் எலித் வளம்யூலர் அல்லாஹ் மனிதர்கள் அல்லது ஏனைய படைப்புகள் இன அபிவிருத்தி செய்வது போன்றோ அவன் எடுக்கவும் இல்லை அவன் யாருக்கும் குழந்தையாக என்பதன் விவரங்களை எல்லாம் தெளிவுபடுத்துகின்றான் அவன் தனி ஒருவன் பெற்றோர்கள் கிடையாது பிள்ளைகள் கிடையாது வளம் ஆகாது அவனுக்கு சமமாக நிகராக எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் சரி எவருமே கிடையாது என்று சுருக்கமாக நாலு வசனங்களை கொண்டதுதான் இந்த அத்தியாயம் எனவே அல்லாஹுவை பற்றி சுருக்கமாக ஒருவர் கேட்டால் அல்லது நாம் நம்ப வேண்டும் என்றால் இந்த வசனத்தை இந்த வசனங்களை இந்த அத்தியாயத்தை நாங்கள் நம்ப வேண்டும் மிக மிகச் சுருக்கமாக அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு அத்தியாயம் முதல் அதாவது அல்லாஹ் தனித்தவன் அவனை பற்றி சுருக்கமாக ஒரு முஸ்லீம் நம்புவதற்கு இந்த நான்கு வசனங்கள் போதுமானது இதனை ஒரு முறை நாங்கள் ஓதினால் அல் குர்ஆனின் முப்பது கிசு கொண்ட அல் குரானை ஓதுவதற்கு மிக அதிக நேரம் எடுக்கும் இந்த அத்தியாயத்தை நாம் ஓதினால் இரண்டு நிமிடங்களிலே இதனை நாம் ஓதிவிடலாம் அல் குரானின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய பிரதிபால அல்லா தருகின்றான் ஏனென்றால் அந்த அளவிற்கு இரு விடயங்களை பொதிந்திருக்கின்றது அதே அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் என்றால் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அதே அதே அல் குர் மிகச் சிறந்த வசனம் ஆறாயிரத்தி மேற்பட்ட வசனங்களை கொண்ட அந்த வசனங்களிலே முதல் இருக்கின்ற வசனம் அல்லாவுடைய சிம்மாசனத்தை பற்றி சொல்லக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு பாடம் இருக்கும் இது நாம் பாடமாக்கி கொள்ள வேண்டிய வசனங்களே ஒன்று ரசூல் அல்லாஹ் அவர்கள் உபாய் பின் தா அபுல்ல அவர்களிடம் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய வேதத்திலே மிகவும் மகத்தான உங்களுக்கு தெரியுமா என்றும் விடயங்களை கூட பணிவாக அதுவும் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அல்லாஹும் அவருடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொல்லிவிடுவார்கள் இவர்களும் அப்படி சொன்னார்கள் நபி அவர்கள் விடவில்லை மீண்டும் கேட்டார்கள் அந்த சஹாபியை சோதிக்கும் பொருட்டு சில வேலைகளிலே சகாபாக்களுடைய சோதிக்கும் பொருட்கள் கேட்பார்கள் என்ற அந்த ஆயத்த குறித்த ஆரம்ப பதவியை சொல்லுகின்றார்கள் உடனே நபி அவர்கள் அந்த சஹாபின் மிஞ்சிலே தட்டிவிட்டு அறிவு உமாக்கு அதாவது அர்ப்பணமாகட்டும் என்ற ரீதியில் உமக்கு வசப்படட்டும் என்ற ரீதியிலே அதாவது சரியான விடயத்தை அறிந்து வைத்திருக்கின்றது என்ற ரீதியில் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகின்றார்கள் அல்போர் ஆணிலே மிகவும் மகத்தான உயர்ந்த வசனம் எது முதலாம் இடத்தில் இருக்கக்கூடிய வசனம் என்று கேட்டால் அது ஆயத்தில் குறிச்சி அவ்வாஹு என்ற தொடர்கல்ல சொல்லுகின்றான் எப்படி சொல்லி ஹலாசிலே சுருக்கமான நான்கு வசனங்களே அல்லா சொன்னோ அதே போன்று அல்லாவை பற்றி ஒரு அடியான் இப்ப மனிதனாக இருக்கலாம் ஜின்னாக இருக்கலாம் இந்த இரண்டு படைப்பும் தான் உலகிலே சோதிக்கப்பட்டு ம் நகம் அப்புவதற்காக படைக்கப்பட்ட இரண்டு படைப்புகள் இவர்கள் அல்லாஹ் சொல்லுவது போன்ற அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்டால் என்ன என்பதை உல தூய்மையுடன் அல்லாஹுடைய திருப்திக்காக ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மரணித்தால் சோனம் செல்லுவார்கள் மற்றவர்கள் நரகம் செல்வார்கள் எனவே சோதிப்பதற்காக படைக்கப்பட்ட இரண்டு படைப்புக்கள் ஒன்று மனிதன் மற்றது ஜிங்கல் இவர்கள் தன்னை படைத்தவனை பற்றி எப்படி நம்ப வேண்டும் என்பது அல்லாஹ் தன்னுடைய வர்ணங்களாக அல்லது அதற்கு விளக்கமான ஞானம் என்ற வார்த்தையை கொண்டு குரானிலே அதிகமாக சொல்லப்படுகின்றார் அசுண்ணா இந்த இரண்டின் மூலமாக அல்லாஹ் எதனை எனக்கு சொல்லியிருக்கின்றானோ அதன்படி நம்புவதுதான் நேர் வழியாகும் இதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதற்கு முரணாக யார் என்ன சொன்னாலும் ஒரு முஸ்லிம் மக்கள் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்க்கின்றவனுக்கு உண்மைகள் மட்டும்தான் வேண்டும் என்று நினைக்கின்றவனுக்கு வேறு எதுவும் தேவையில்லை எனவே இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அது போராணின் இந்த வசனத்திலே அல்லா இலாகுவானு என்றால் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும் எனக்கு பின்னால சமதமாக விளக்கம் வரும் இப்போதைக்கு அல்லஹாவை தவிர தகவியான இலாக் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாம் உயிருள்ளவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் உயிர் உள்ளவன் அது கையவும் நிலையானவன் அதாவது அவனுக்கு அவன் துவங்கியது இன்ன தினம் இன்ன நேரம் என்றோ அவனுடைய முடிவோ இன்ன நாளிலே இன்ன திகதியிலே இன்ன வட்டத்திலே என்றோ எதுவும் கிடையாது அவன் நிலையானவன் எப்போதும் இருக்கக்கூடியவன் வளானோம் மனிதர்களாகிய நாங்கள் சிறு தூக்கம் நீண்ட தூக்கம் என்று நாம் தூங்குவோம் அப்படி ஒரு ஓய்வு எங்களுக்கு தேவை ஆனால் அப்பத்தவரையிலே அவளை சிறு தூக்கம் பேடிப்பதும் இல்லை இரவையிலே நாம் தூங்குவது போன்று நீண்ட தூக்கம் அவ்வா தூங்குவதும் அவனுக்கு அவசியமும் கிடையாது தூக்கம் வருவது கிடையாது தூக்கம் என்றொன்று அல்லாஹுக்கு கிடையாது எங்களுடையது உங்களுடையது என்னுடையது உன்னுடையது என்று நாம் உலகிலே வகுத்துக் கொள்கின்றோம் சண்டை பிடிக்கின்றோம் ஆனால் ஒட்டுமொத்த வானங்களும் பூமிகளும் பூமியிலும் பூமிகளிலும் உள்ளவை வானங்களில் உள்ளது உள்ளவை இவை அனைத்துமே அல்லாஹிற்கு உரித்தானவைகள் இது அல்லாஹுக்கு சொந்தமானவை மனிதர்களாக எமக்கு இதிலே அதிகாரத்தை தந்திருக்கின்றான் உண்மையில் இதை அனைத்தும் அல்லாஹுக்கு உரித்தானவை நாம் இதனை இருக்கும் காலம் வரைக்கும் அனுபவிக்கும் பொருட்டு அல்லாஹ் எங்களுடன் தந்திருக்கின்றான் நாம் மரணித்து விட்டால் எங்களுக்கு பிறகு இன்னும் ஒருவருக்கு கொடுப்பான் ஆனால் உண்மையான எப்போது அவன் விரும்புகின்றானோ எம் அனைவரையும் உலகையும் வானங்களையும் அழிக்கக்கூடிய கட்டி கொண்டவன் அப்படி அழித்து விடுவான் அது அவனுடைய உரிமை எனவே அல்லாஹுக்கு வானம் போமியுள்ள அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தம் மங்களி அல்லாஹுவிடம் குற்றங்கள் செய்துவிட்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லது சுவனத்தின் அந்தஸ்துக்களை பெறுவதற்காக இப்படி எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லா அனுமதித்தாலே தவிர யார்தான் அவனிடம் சிபாரிசு செய்ய முடியும் என்று அல்லாஹ் எவரும் நீ சிபாரிசு செய்யலாம் என்று அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கின்றானோ அவர்கள் மட்டும்தான் விசாரணை நாளில் சிபாரிசு செய்யலாம் அது மட்டுமல்ல இன்ன பருக்கு நீ சிபாரிசு செய்யலாம் என்று யாரை பற்றி சிபாரிசு செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றதோ அவர்களுக்கு மட்டும்தான் சிபாரிசு செய்யலாம் எனவே தான் நல்லா கேட்கின்றான் அவனிடம் அவனுடைய அனுமதி இன்றி யார்தான் சிபார் செய்ய முடியும் என்று அதனை மறுக்கும் தோரணையிலே இந்த கேள்வியை கேட்கின்றான் ஆகவே அவனுடைய அனுமதி இன்றி எவரும் அவனிடம் சிபார் செய்ய முடியாது அலமும் அபைன் அதிமுகும் படைப்பினங்களுக்கு பின்னால் உள்ளவை அவர்களுக்கு முன்னால் உள்ளவை இதை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் அனைத்து அறிவும் அவனுக்கு இருக்கின்றது அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர எந்த ஒன்றையும் படைப்பினங்களால் அறிந்து கொள்ள முடியாது உதாரணமாக அல்லாஹ் தன்னுடைய அறிவிலிருந்து தன்னை பற்றி சொல்லுகின்ற செய்திகளை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவற்றை நாம கண்டுபிடிக்க முடியாது அல்லாஹ் மனிதர்களே ஒருவரை தேர்வு செய்து அவர் மூலமாக சொன்னதால் இதனை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் எனவே இவ்வாறு அல்லாஹ் நாடி எங்களுக்கு எந்த அறிவு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கின்றானோ எனக்கு கிடைக்க செய்கின்றானோ அதனை தவிர நாமாக கண்டுபிடித்து அல்லஹாவை பற்றி இதுதான் என்று தீர்க்கமாக நாம் தெரிந்து கொள்ள முடியாது வசிய கொட்டி சமாவாசி அல்லாவும் அவனுடைய சிம்மாசனம் வானங்கள் பூமியிலே பறந்திருக்கின்றது விசாலமானதாக பெரிதாக வானம் பூமிகளை மூடி இருக்கின்ற அளவிற்கு பெரிதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் வலாயமா வானம் பூமிகளை பாதுகாப்பது விஞ்ஞானம் பெரும்பாலும் ஓரளவிற்காவது நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம் வானம் என்ற மிக பிரமாண்டமான படைப்பு பூமியை நாம் எவ்வளவோ பெரிதாக நாம் காணுகின்றோம் நமது கால்கள் படா விட படாத பகுதிகள் மிக இதை ஒரு ஒழுங்கிலே சுற்றி கொண்டிருக்கின்றன சூரிய குடும்பம் என சொல்லுகின்றோம் ஒவ்வொன்றும் ஒரு சிறிதும் பிசகாது அவற்றிற்குரிய பாதைகளில் சுற்றி கொண்டிருக்கின்றன இதனுடைய வேகங்கள் சற்று வித்தியாசப்பட்டால் கூட மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும் எனவே வானம் பூமி என்ற பிரமாண்டமான இந்த படைப்புகள் இவற்றை நிர்வகிப்பதிலே அல்லாஹுக்கு எந்த சிரமமும் கிடையாது அவன் உயர்வானவன் அவன் மகத்தானவன் என்று தன்னை பற்றி ஒரு சில செய்திகளை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே முதலிலே அல்லாஹுடைய விருப்பத்தை பெற விரும்புகின்ற ஒருவன் எப்படி அவனுடைய நம்பிக்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் அவன் நம்ப வேண்டிய ஆறு அம்சங்களில் முதலாவது அவனை படைத்த அவ்வாவை நம்ப வேண்டும் அந்த அல்லாஹ் தனித்தவன் தேவையற்றவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எந்த ஒரு அம்சத்திலும் எவரும் கிடையாது அவனை நாம் அல்லாஹ் என்று சொல்லுவோம் அவனை தவிர வேலாக இல்லை அவன் உயிருள்ளவன் அவன் நிலையானவன் தூக்கம் கிடையாது வானம் போங்கி அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது விசாரிக்கின்ற நாளிலே எவருக்காகவும் எவரும் அல்லாஹுடைய அனுமதியின்றி சிபார் செய்ய முடியாது உள்ளவற்றை அவன் அறிகின்றான் அல்லாஹுடைய அறிவிலிருந்து அவன் நாடுகின்றவற்றை அவன் சொல்லிக் கொடுக்கின்றவற்றை அன்றி வேறு எதையும் படைப்பினங்கள் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய சிம்மாசனம் வானம் பூமியை அதனைவிட விசாலமானதாக அவற்றை சூழ்ந்திருக்கின்றது அவற்றை வானம் பூமியை பாதுகாப்பது என்பது அல்லாஹுக்கு எதிர சிரமம் அல்ல அல்லாஹ் மிக உயர்வானவன் மகத்தானவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்றான் எனவே இப்போது ஓரளவிற்கு அல்லாஹ் என்றால் யார் என்பது எமக்கு புரிந்திருக்கும் அல்லாஹ் ஒருவன் அவனை அல்லாஹ் என்று நாம் சொல்லுகின்றோம் அவன் அல்லாத அனைத்தும் அவனுடைய படைப்புகள் என்ற முக்கியும்வாவற்றையும் கண்காணிக்கின்ற ஒரு உயர்வான ஒரு சக்தியை கொண்ட தனி ஒருவன் அவ்வா ஏனைய அனைத்தும் படைப்பினங்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நாற்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ரெண்டாவது இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் காலிக்கும் அல்லாஹும் ரப்புக்கும் அந்த அல்லாஹுதான் உங்களுடைய ரப் அதாவது படைத்து பரிசாலிப்பவன் ரப் என்ற என்பதன் விசாரம் அதுவும் பின்னால் வரும் அவன் உங்களுடைய ரப்சை அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தனி ஒருவன் அவன் படைப்பு அல்ல ஒருவனாகிய அல்லாஹான் தன்னைப்பட்டு சொல்லுகின்றான் அல்லாஹ் தன்னைப்பட்டு சொல்லுவதுதான் நூறு வீதம் சரியானது இதற்கு முரணாக படைப்பினங்களிலே எவ்வளவு படித்த மனிதராக இருந்தாலும் சரி இதற்கு முரணாக எவராவது சொன்னால் அவர் தவறிழைத்திருக்கின்றார் அவர் பிழையில் இருக்கின்றார் அவர் தனக்கு தெரியாத சொல்லுகின்றார் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுவதுதான் உண்மை அல்லாஹ் தன்னை பற்றி எங்களிடம் நேரடியாக சொல்ல முடியாது சொல்வதில்லை அல்லாஹுக்கு முடியும் என்றிருந்தாலும் எமத்து அந்த அல்லாஹுவை சந்திக்கின்ற அல்லது பார்க்கின்ற சக்தி இந்த உலகத்தில் கிடையாது எனவே அல்லாஹ் வானவர்கள் மூலம் மனிதர்களிலே அவ்வப்போது ஒவ்வொருவரை தேர்வு செய்து அவர்களுக்கு அல்லாஹுடைய செய்தியை அவன் சொல்லுகின்றான் அதிலே அல்லாஹை பற்றி அதாவது தன்னை பற்றி முக்கியமாக வாழ விரும்புகின்றவன் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கின்றான் அதனை தெரிந்து நாம் நம்ப வேண்டும் இதுதான் அல்லாஹாவை விசுவாசித்தது அல்லாஹ் பற்றிய விவரங்களை நாம் அறிந்து கொள்ளுகின்ற ஒரே வழி இதுதான் எனவே இந்த அல்லாஹ் தனித்தவன் என்று சொல்லிவிட்டான் அல்லாஹை நாங்கள் தனித்தவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விடயங்களில் வழிகட்டி சென்றவர்கள் யாரென்றால் இந்த அக்ளிதாவுடைய விடயத்தில் குறிப்பாக ஒட்டுமொத்த சாப்பிலும்தான் குறிப்பாக அக்லிதா என்ற விடயத்திலே எங்கிருந்து இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் பிழைவிட்டவர்கள் அது யாராக இருந்தாலும் அவர்கள் வழிகட்டி சென்றிருக்கின்றார்கள் இதனை இந்த அஃதா பற்றி எழுதிய மிக அறிஞர்களும் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அல்லாஹை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நம்புகின்றார்கள் அல்லாஹ் தன்னை பற்றி அவனுடைய வேதத்திலோ அல்லது அவனிடம் இருந்த பெற்று அந்த வேதத்திற்கு விளக்கமாக தெளிவுபடுத்திய நபியுடையண்ணாவிதோ என்ன சொல்லி இருக்கின்றானோ அதுதான் உண்மை அதற்கு முரணாக நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் தவறானது கடந்த கால ஒரு அறிஞர் அழகாக சுட்டிக்காட்டுகின்றார் இந்த அகவுடைய விடயத்தில் நாங்கள் அதாவது செல்வாஹு அடைகுவ செல்லும் அவர்கள் கொண்டு வந்ததை அதாவது அற்பொர் ஆணையும் அசுன்னாவையும் இதனை நம்புவதை விட்டுவிட்டு அதற்குரிய முக்கியத்துவத்தை உணராமல் அதிலே பொதுபோக்கு செய்தவர்கள் தான் வலிதவர் இருக்கின்றார்கள் உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் பிழையான வழிகளிலே சென்றிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் அந்த நபியவர்கள் அல்லாவிடம் இருந்து பெற்று வந்த செய்தி அல்குரானோ அசுன்னாவோ இதிலே கவனம் செலுத்தாமல் அதனை கற்று அதன் மூலம் சுவனம் செலுகின்ற பாதையிலே நடக்காமல் இருந்ததுதான் இவர்கள் இவ்வாறு வழிகு காரணம் இவ்வாறு அல்லாவுடைய வேதத்தை புறக்கணித்த நிலையிலே அவர்கள் வழிகச் சென்றார்கள் இதனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அல்குரான இவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள் அதாவது இருபதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நூத்தி இருபத்தி ஆறாவது பசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் அல்லா சொல்லுகிறான் என்னிடமிருந்து நேர்வழி வரும் யார் எனது நேர்வழியை பின்பற்றுகின்றாரோ அவர் வழிகிடவும் மாட்டார் கெட்ட அவர் அடையவும் மாட்டார் யார் எனது உபதேசத்தை புறக்கணிக்கின்றாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கின்றது மறுமை நாளிலே அவர்களை குருடர்களாக எழுப்புவோம் அப்போது அவர்கள் யா அவா நான் பார்வை உடையவனாக இருந்தேன் என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று அவ்வளோ கேட்பான் இவ்வாறுதான் உலகிலே என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன ஆனால் நீ அவற்றை புறக்கணித்து விட்டாய் அதே நேரத்திலே இன்று நாம் மறந்துவிடுகம்ேர்வழி என்பது வழிமாட்டார்கள்ே சொ அப்படிய உண்மைகளாக இருக்கட்டும் அல்லாஹிடம் அங்கீகரிக்கப்பட்ட பீனாகிய இஸ்லாத்தை பற்றிய உண்மைகளாக இருக்கட்டும் அதை ஏற்று நடக்கின்ற முஸ்லிம் என்றால் யார் என்பது பற்றிய உண்மையாக இருக்கட்டும் எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் அதனை அல்லாஹுவிடம் இருந்து வந்த செய்தியை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நடந்து அல்லாஹுடைய திருப்தியை நோசிக்க வேண்டும் அதிலே கவனமற்று அதனை புறக்கணித்து அதனை மறந்து விட்டோம் என்றால் நாம் வழிகிட்டு விடுவோம் அது மட்டுமல்ல மருமை நாளிலே குருடர்களாக எழுப்பப்படுவோம் ஏன் குருடனாக எழுப்பப்பட்டோம் என்று அல்லாஹுடன் கேட்கப்படும் போது அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிடுவான் என்னுடைய வசனங்களை புறக்கணிப்பீர்கள் என்னுடைய வசனங்களை தூக்கி ஒரு பக்கம் வைத்து விட்டு நீங்களாக சென்றீர்கள் இன்றைய தினம் உங்களை நாம் புறக்கணித்து விடுகின்றோம் என்று அனைத்து வகையிலும் வழி அவர்களை கேவலப்படுத்தி தண்டனைக்கு இட்டுச் சொல்லக்கூடிய நிலைதான் அங்கு காணப்படுகின்றது நபி அலஹி சலாத்துலாம் அவர்கள் பீன் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன முஸ்லீம் என்பவன் யார் எப்படி ஒரு முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதை முழுமையாக ஒவ்வொரு மனிதராக பிரச்சாரம் செய்து தங்களுடைய தலைமைத்துவத்தில் ஒன்றிணைத்து ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் அல்லாஹுடைய வேதத்தை ஓடிக்காட்டினார்கள் அதுக்கு விளக்கமாக அமைந்து சுன்ன அதை கொடுத்தார்கள் அதன் மூலம் ஒரு தலைமுகத்தின் கீழ் வகையை பின்பற்றுகின்ற ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள் தங்களுடைய அதாவது மர்ணிப்பதற்கு சில மாதங்கள் முன்னதாக நடைபெற்ற ஹஜத்துல் விதா என்ற இறுதி வாழ்க்கையின் இறுதி அவர்கள் செய்த ஹஜ் செய்த உபதேசத்தை பற்றி ஒன்பது வருடங்கள் மதினாவிற்கு ஒன்பது வருடங்கள் அவர்கள் பத்தாவது வருடம் ஹ் செய்யப் போவதாக மக்களுக்கு அறிவிக்கின்றார்கள் அதாவது நபி நபி அவர்கள் ஹத்தியப் போகின்றார் என்ற செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை கற்று நபியோட காலத்திலேயே நபியோடு சேர்ந்து இஸ்லாத்தை பின்பற்றிய ஒரு முஸ்லீம் ஒரு சஹாபி சொல்லுவதை பாருங்கள் அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே இருந்தார்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் தேடுகின்ற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து அதனை நிறைவேற்று முகமாக மிகச் சிறந்த முறையில் வாழ்ந்து அல்லாஹுடைய மிகப்பெரிய திருப்தியின் வெகுமதியாகிய அடைய விரும்புகின்ற ஒவ்வொருவரும் மனதிலே வைக்க வேண்டிய வார்த்தைனா அல்லாவின் தூதரவர்கள் எங்களுக்கு மத்தியிலே இருந்தார்கள் அவர்களுக்கு அல் குர் ஆன் இறங்கிக் கொண்டிருந்தது அந்த அல் குர் ஆனின் விளக்கத்தை அவர்கள் அறிவார்கள் பாரு அல்லாஹுடைய வீரம் அல்கோர் இறங்குகின்றது அதனுடைய சரியான விளக்கம் என்ன என்பது அந்த நடிகவர்கள் தான் அறிவார்கள் அனைத்தால் மேலே உள்ள வசனங்களில் நாம் சுட்டிக்காட்டினோம் ஹிக்மா ஞானம் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையான விபரமான அறிவு அது ஞானம் என்று சொல்லப்படும் அந்த ஞானம் அசுன்னா என்ற அந்த ஹதீசிக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தார்கள் அல்பொரான் அவர்களுக்கு இறங்கியது அல்பொரானல் கருத்து என்ன என்பது அந்த நபி அவர்கள்தான் அறிவார்கள் எனவே அல்லாஹுவை விசுவாசிக்க வேண்டிய நாங்கள் அவன் எப்படிப்பட்டவன் அவனை எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை அந்த அல்லாஹுடைய வேதத்தில் வந்ததை தவிர அல்லது அதனை நன்கு உணர்ந்து அதனை தெளிவுபடுத்திய நபி அவர்கள் சொன்னதை தவிர அதனை விட சிறந்த நம்பிக்கை எங்கு இருக்க முடியும் எனவேதான் உண்மையான இமாம்கள் கூட உண்மையை புரிந்து கொண்ட இமாம்கள் கூட இந்த அல்லாஹுடைய வேதத்தையும் அதற்கு சரியான விளக்கத்தை சொன்ன நபி அவர்களுடைய சுண்ணாவையும் புறக்கணிக்கின்ற ஒருவன் அவன் வழிகட்டி சென்று விட்டான் என்பதை அவர்கள் எங்களை உணர்த்துகின்றார்கள் அதுதான் உண்மை எனவே அக்கைதாவிலே அக்கைதாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பீனாகிய இஸ்லாம் அது எது என்று தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய வேதத்திலிருந்து நாம் கற்க வேண்டும் அதன் சரியான கருத்தை புரிந்து அதனை எங்களுக்கு கற்றுத்தந்த நபி அவர்கள் சொன்னால் கற்றுக்கொள்ள வேண்டும் இதனைத்தான் அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள் உலகிலேயே அவர்களை திருப்தி கொண்டு விட்டதாக அறிவித்து விட்டார் சரி இந்த தொடரிலே நபி அவர்கள் அரபா தினத்திலே செய்த உபதேசத்தை பற்றி அந்த சகாபி சொல்லுகின்றார்கள் அதிலே முக்கியமான எங்களுடைய பாடத்தோடு தொடர்பட்ட பகுதி நீங்கள் கெட்டியாக பற்றி கொண்டால் அதன் பிறகு நீங்கள் ஒருபோதும் வழிவிடாத ஒரு விடயத்தை உங்களுக்கு மத்தியிலே நான் விட்டிருக்கின்றேன் வேதம் என்று நபி அவர்கள் முடியுமான மிக அதிகமான மக்கள் ஒன்று சேர்ந்த நபி அவர்களுடைய ஹஜிலே அதுவும் அரபா தினத்திலே அனைவரும் ஒன்று கூடியிருக்க கூடிய அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன உங்களுக்கு மத்தியில் நீங்கள் உறுதியாக பெட்டியாக பற்றி கொண்டால் ஒருபோதும் வழிகிட மாட்டீர்கள் என்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு மத்தியிலே நாம் விட்டு செல்லுங்கள் அது என்ன என்றால் அல்லாஹுடைய வேதம் என்று சொன்னார்கள் இப்படி முஹமின் முஸ்லிம் என்ற இரண்டு வார்த்தைகளும் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்பட்ட வீனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்படுமோ அதே போன்று கித்தாப்லாஹ் அல்லாவுடைய என்ற இந்த வார்த்தை சில நேரங்களில் அல் குர்ஆனை குறிக்கக்கூடியதாக பயன்படுத்தப்படும் சில நேரங்களில் அதற்கு விளக்கமாக வந்த சுண்ணாவை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சில நேரங்களில் இரண்டையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய வேதம் என்று பயன்படுத்தப்படும் இந்த இடத்திலே நபி அவர்கள் பொர் சுன்னா இரண்டையும் அல்லாஹுடைய வேதம் என்ற வார்த்தையிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள் முடியுமான அளவு மிகப்பெரிய முஸ்லிம்களின் கூட்டத்தை ஒன்று கூட்டிய அரபா தினத்திலே நபி அவர்கள் சொன்ன போதனை இந்த அல்லாஹுடைய வேதத்தை உங்களுக்கு மத்தியிலே நான் விட்டுச் செல்லுகின்றேன் இதனை நீங்கள் உறுதியாக கெட்டியாக பற்றி கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வலு மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டார் எனவே நாம் அடிப்படையிலே முதலாவது இந்த பாடத்தை துவங்கும் போது இரண்டு விடயங்களை நாம் நினைப்படுத்தினோம் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்று தூய்மையோடு பின்பற்றுபவன் அல்லாஹ்விடம் முஸ்லிமாக கணிக்கப்படுவான் அந்த முஸ்லிமாக அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே முஸ்லிம்களை அன்றே சுவனம் எவரும் நுழைய முடியாது என்றும் தன்னுடைய தூதர் மூலம் அல்லா தீர்ப்பு வளர்ந்திருக்கிறார் தேடுகின்றோம் இஸ்லாம் என்பது மூன்று பகுதிகளை கொண்டதாக அமைந்திருக்கின்றது ஒன்று அகைதா என்ற நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் மற்றொன்று அல்லாஹை எப்படி நாம் வணங்குவது இபாத சம்பந்தமான விடயங்கள் மூன்றாவது மனிதன் என்ற ரீதியிலே உலகிலே நாம் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் அல்லாஹ் எமக்கு விதித்துள்ள வரம்புகள் எவை என்ற சொல்லக்கூடிய விடயங்களில் அல்லாஹுடைய வரம்புகள் எவை என்று தெரிந்து கொள்வது இந்த மூன்று பகுதிகள் முதல் பகுதியாகிய அக்கைதாவை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முழுமையாகின்றது அதனை கைவிட்டு வேறு இடங்களிலே நாங்கள் தேடினால் நாம் வழிகேட்டிலே சென்று வருவோம் எனவே இந்த அஃதா சம்பந்தமான இந்த பாடத்திலே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டிய அடிப்படை ஆறு அம்சங்கள் அதை முதலாவது அல்லாஹாவை பற்றி நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் அல்லாஹாவை பற்றி அடிப்படையாக முதலிலே அல்லாஹ் சொல்லுகின்ற விடயம் சூரத்து இஹ்லாஸ் என்ற நூத்தி பன்னெண்டாவது அத்தியாயத்தின் நான்கு வசனங்கள் அதே போன்று அல் குரானின் முதன்மையான மிகச்சிறந்த வசனம் ஆயத்தில் குறித்து அதிலே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்றோம் சுருக்கமான வார்த்தைகள் சொல்வதென்றால் அல் குர்னிலோ அசுன்னாவிலோ அல்லாஹ் தன்னை பற்றி சொல்வதே உண்மைகளாகும் அதன் அடிப்படையிலே அல்லாஹை பற்றி நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதிலே மிக முக்கியமாக அல்லாஹ் தனித்தவன் அல்லாஹ் படைத்தவன் ஏனைய அனைத்தும் படைப்பினங்கள் என்ற அடிப்படை விடயத்தை நாம் இந்த அல்லா தனித்தவனை தனித்தவனாக நம்பி ஏற்று செயல்படுவதை தௌஹீத் என்று சொல்லப்படும் அதாவது அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் ஆனால் அவனுக்கு இணையாக அவனுக்கு மட்டுமே உரிய விடயங்களில் ஏதேனும் ஒரு படைப்பை அவனுக்கு இணையாக்கினால் அவனுக்கு சமமாக்கினால் ஒரே ஒரு விடயத்திலாவது அல்லஹவை போன்ற ஒரு படைப்பினத்தை நாம் நம்பிவிட்டால் ஏற்றுக்கொண்டு விட்டால் செயல்பட்டு விட்டால் ஒட்டு மொத்தமாக அல்லாஹ் எங்களை நிராகரித்து விடுவான் முஸ்லிம் என்ற தகுதியில் இருந்து நீக்கி விடுவான் முஸ்லிம்களுக்குரிய மிகப்பெரிய வெகுமதியாகிய விட்டும் எங்களை தடை செய்து விடுவான் எனவே அல்லாங் ஒருவன் என்ற விடயத்தை மிகச் சரியாக நாம் பேண வேண்டும் என்பதை நிரூபிக்கின்ற விடயத்தை நாம் அவனை தனித்துவப்படுத்துவது தனி ஒருவன் என்று அவனை நம்பி அதன்படி செயல்படுவது என்று சொல்லப்படும் இதிலும் மூன்று பகுதிகள் இருக்கின்றன அல்லாஹை தனியொருவனாக ஏற்றுக்கொள்வதில் அல்லாஹுக்கு மட்டும் என்றுக்கு மட்டும் பண்புகள் இருக்கின்றன என்று சொல்லப்படும் அதாவது பண்புகளில் அல்லாஹ் உடைய தனித்துவத்தை நம்புவது இரண்டாவதாக அல்லாஹ் எங்களுடைய ரப் தொஹீது என்று சொல்லப்படும் எங்களை படைத்தது முதல் எங்களுடைய மரணம் வரைக்கும் எங்களை பரிபாலிப்பவன் அதன் பிறகு உயிர்த்தெலச் செய்து கேள்விகணக்கு கேட்பவன் இப்படி எங்களுக்கு அவசியமான அனைத்தையும் தரக்கூடிய படைத்து பரிபாலிக்கக்கூடியவனின் அவன் அந்த அல்லாஹ் மட்டும்தான் அதனை செய்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு ரப்பாக அவனை மட்டும்தான் நாங்கள் நம்ப வேண்டும் இவ்வாறு அவனை மட்டும் நம்புவது ஏனே அவர்களை ரப்புகளாக ஏற்றுக்கொள்ளாமல் இது முக்கியமாக வாழுவதற்கு கட்டாயமாக ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அல்லாஹை பற்றி நம்ப வேண்டிய மூன்று பகுதிகளும் இரண்டாவது பகுதியாகும் மூன்றாவது பகுதி அடிப்படையிலே நாம் சொல்லுகின்ற ஷஹாதா என்று சொல்லுகின்ற உரிமையுடைய எவரும் கிடையாது என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இதனை உண்மைப்படுத்துவது நம்பிக்கையாலும் செயல்களாலும் இதனை உண்மைப்படுத்துவது இதுகியா என்று சொல்லப்படும் ஒன்று அல்லாங்குடைய பண்புகளில் அதை போன்றோ அவனைப் போன்றோ எவரும் கிடையாது அந்த பண்புகள் எவருக்கும் கிடையாது என்று நம்புவது அதே போன்றோ அல்லாஹை ரப்பாக வேறு எவரும் எங்களுடைய அல்லாஹவை போன்ற ரப் கிடையாது என்று நம்புவது மூன்றாவது அல்லாஹ் மாத்திரம்தான் தகுதியுடைய உரிமையுடைய இலாக என்று நம்புவது அதனை உண்மைப்படுத்துவது இந்த சௌஹீத் அல்லாஹுவை தனித்துவப்படுத்துவது இந்த மூன்று விடயங்களிலும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் இந்த மூன்று வகையான சவுஹீத் அல்லாஹளை தனிமைப்படுத்துவது எவ்வாறு என்ற விவரத்தை இன்ஷா அல்லா அடுத்த பாடத்திலே பார்த்தோம்